உலகத்துடைய பல பாகங்களிலும் பல நாடுகளிலும் பலவிதமான சண்டைகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அதில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஏழு மாதமாக பிலஸ்தீனத்திற்கும் இஸ்ராயலுக்கும் மத்தியில சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது அதே மாதிரி பல நாடுகளில் பலவிதமான நோக்கங்களை முன்னால் வைத்து சிலவேல அந்த நாட்டுடைய மண்ணை பிடிக்க வேண்டும் இஸ்ரவேலர்கள் செய்வதை போன்று இன்னும் சில நாட்டில் அந்த நாட்டிலே உள்ள வளங்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் ஐராக்கில் நடத்திய அந்த யுத்தங்களை போன்று இன்னும் சில நாடுகளில் பயங்கரவாதம் தீவிரவாதத்தை இல்லாமலாக்க வேண்டும் அளிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் சில நாடுகளில் ஆட்சி அதிகாரங்களை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பார்க்கலாம் பலவிதமான நோக்கங்களை முன்னால் வைத்து பல சண்டைகளும் யுத்தங்களும் அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மனித உயிர்கள் பறிபோய்கொண்டே இருக்கின்றன பல லட்சக்கணக்கான பில்லியன் கணக்கான பணங்கள் வீண் விரியமாக கொண்டிருக்கின்றன இது ஒரு வகையான யுத்தம் இன்னும் யுத்தம் இருக்கின்றது அது கத்தியின் மூலமாக ஆயுதங்களின் மூலமாக அல்ல இரத்தங்களை ஓட்டுவதின் மூலமாக அல்ல மாற்றமாக மறைமுகமான முறையில் நமக்கு என்று இஸ்லாமியர்களுக்கு என்று பல நூறு வருடங்களாக இருந்த நம்முடைய மிக பழமையான இஸ்லாமிய பாரம்பரிய கலாச்சார ஒழுக்கங்களை வெளிமியங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு இந்த நவீன காலத்திலே உலகம் எவ்வாறு போய்கொண்டிருக்கின்றதோ அதே அடிப்படையிலே இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் நடக்க வேண்டும் நடத்தாட்ட வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக மிக பெரிய ஒரு சிந்தனா ரீதியான ஒரு யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய விரோதிகளுக்கு தெரியும் எப்பொழுது இஸ்லாமியர்களோ முஸ்லிம்களோ அல்லாஹுடைய தீனை ஒட்டும் மார்க்கத்தை விட்டும் அவர்களுடைய தூய்மையான பரிசுத்தமான வழிகாட்டுதல்களை விட்டும் இவர்கள் தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்தால் இவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி வராது என்பது நம்மை விட அவர்களுக்கு தெரியும் அதனால் இஸ்லாமியர்களை அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களை விட்டு தூரமாக்கி உலகத்திலே அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கீழ்த்தரமான நாகரிகம் என்ற பெயரில் போர்வையில பல கலாச்சாரங்கள் சமீப காலமாக பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் முஸ்லீம்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய உழைப்பும் முயற்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால நாம் எல்லோரும் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நமக்கு என்று உள்ள இந்த பாரம்பரிய ஒழுக்க விளிமையங்கள் கலாச்சாரங்கள் இது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்னாலேயே படைத்து பரிபாலித்துல்ல சில ஒழு விழு சில பாரம்பரிய கலாச்சாரங்கள் ஹதரத் ரசூலுல்லாகி தல்லல்லாகோ அணுகிவு செல்லம் அவர்கள் வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திர முன்மாதிரியாக இருக்கவில்லை நூற்றுக்கு நூறு வணக்க வழிபாடுகளுக்கு நபியவர்கள் முன்மாதிரியாக இருந்ததை போன்று நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய நம்முடைய நம்முடைய நடைமுறை பாவனைகளுக்கும் நபி அவர்கள் முன்மாதிரி அதனால தான் அல்லாஹுவே போராண்ட கூறுகின்றான் முகம்மது நீங்கள் சொல்லுங்கள் ஓ அன்னஹாத என்னுடைய வழி என்னுடைய பாதை இது நேரான சரியான பாதை இதையே நீங்கள் பின்பற்றுங்கள் சுபுள மற்ற சோழலான வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று நதியவர்களுக்கு அல்லகவே சொல்லச் சொல்கின்றான் அந்த நபியுடைய வாழ்க்கையில் முழு உலக மக்களுக்கு முன் மாதிரி தான் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகான முன் மாதிரி நபி அவர்கள் மலர் அல்ல நபி அவர்கள் மனிதர்களை விட்டு ஒதுங்கி தனியாக வாழ் அல்ல அவர்கள் மனிதர்களாக திருமணம் முடித்தார்கள் குடும்பம் நடத்தினார்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள் பேர குழந்தைகளுடன் அளவலாவினார்கள் அதனால் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி இருக்கிறது நபியவர்களுக்கு அல்லாகவே சில ஒழுக்க வெளிமியங்களை கற்றுக் கொடுத்தான் صلى الله عليه وسلم நீங்கள் குணத்தின் மீது இருக்கிறீர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் நபி அவர்களே கூறுகிறார்கள் என்னுடைய அல்லாஹ் எனக்கு அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தந்தான் நபி அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது உலகத்தில் உள்ளவர்கள் அல்ல மாறாக அல்லாஹர்தான் அவன் தான் நபி அவர்களுக்கு அழகான ஒழுக்கங்களை கற்றுத்தந்ததாக நபி அவர்களே கூறுகிறார்கள் அந்த ஒழுக்கங்கள் சமீப காலமாக கைவிடப்பட்டு இந்த சோசியல் மீடியாக்களிலே வரக்கூடிய பல காட்சிகள் பல நிகழ்வுகள் பல பேச்சுகள் இவைகளை பார்த்து பார்த்து நம்முடைய இஸ்லாமியவர்களும் இதெல்லாம் நாம் இதை பின்பற்றலாம் இதன் மூலம்தான் மக்களுக்கு முன்னால ஓரளவு பெருமையோட பெயரோடு புகழோட வாழலாம் உங்களுடைய அன்றாடங்கள்ல அது ஆதத் என்று குறிப்பிடுகிறார்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல நபி அவர்கள் செய்த மாதிரி செய்ய இல்லை என்றும் ஒரு சிலர் சொல்லிக் நாம் பார்க்கலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய சில அடிச்சுவடுகளை நீங்களும் பின்பற்றுவீர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் சிலவேளை தெரியாத்தனமாக ஒரு உடும்புந்து கொள்ள நுழைந்தால் நீங்களும் கண்ண மூடி கொண்டு நுழைவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்களே அந்த காலம் நாம் வாழக்கூடிய காலம் என்றால் மிகையாகாது நாங்க பார்க்கிறோம் ஒரு காலத்துல ஏழையோ செல்வந்தனோ யாரும் கிழிந்த ஆடைகளை அணிவதற்கு கூச்சப்படுவாங்க குறைந்த பட்சம் அதை அவதும் உடுப்போம் கிழிந்த ஆடைகளை அணிய கூட ஆனால் இப்பொழுது ஆடைய வேணுமண்டே கிழிச்சு கொண்டு உடுக்கிறாங்க அதுதான் நாங்க பார்க்கலாம் ஒரு சிலர் கிழி சவுசர்கள் அவர்கள் போடக்கூடிய கீழ் ஆடைகளுக்கு அதை கிழிக்கிறாங்க வேணுமண்டே அந்த மாதிரி செய்து தான் விற்கின்றார்கள் சில ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க அவர்கள் உடும்புந்த நுழைந்த நீங்களும் உழைவீர்கள் என்று அதனால யாரோ எங்கேயோ ஒருவன் தன்னுடைய கீழாடையை கிழித்துக் கொள்கின்றான் என்றால் அதை பார்த்து எங்களும் தன்னுடைய கிழிந்த ஆடைகளை அதைத்தான் நபியவர்கள் சொன்னார்கள் அவர்கள் எப்படி நடக்கிறார்களோ அதே மாதிரி அவர்களுடைய நடை உடை பாவனை மாதிரி அவர்கள் எப்படி முடிய வளர்க்கிறாங்களோ அதே மாதிரி மூடி ஒன்று இருக்குது ஜடை தாராளம் வைக்கலாம் முடியா வளர்த்து பின்பக்கம் ஒரு காது வரைக்கும் அல்லது காதை விட கொஞ்சம் கீழால் வரைக்கும் முடிய வளர்க்கலாம் ஒரு சிலர் யாரோ இங்கேயாவது உள்ள ஒரு நடிகனோ ஒரு கலைஞனோ ஒரு விளையாட்டு வீரனோ முடியை வளர்த்து விட்டார் என்றால் இவர்களும் என்ன செய்கிறார்கள் அதற்கு வேற ரப்பை போட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் இது அவங்களுக்கு விளங்குதல் ஏன் ஆண்கள் ஒன்று ஜடை மாதிரி வளர்க்கலாம் ஓரளவு வளர்த்து பெண்களை மாதிரி முடியை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஆண்களை மாதிரி பெண்கள் முடி வெட்டுவது அனுமதி இல்லை இப்பொழுது பெண் பிள்ளைகளுடைய முடிகளை வெட்டுறாங்க பெண்மணிகள் முடிகளை வளர்க்கணும் ஆண்கள் முடிகளை ஷோட் பண்ணோனும் அந்த ஷோட் பண்ணுவதற்கு கூட ஒரு முறை நாங்கள் நினைக்கிற மாதிரி முடிய வெட்டவும் மேலா வெட்டினா முள்ளு தலையில் முடியையும் ஒரே அளவுல வெட்டோணும் அப்படி இல்லாம நடுல மட்டும் முடிய வெற்றி ரெண்டு காதிகளுக்கு மேலால் உள்ள பகுதியை ஃபுல்லா வலிக்கிறது அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்ல ார்கள்ி அல்லது பெண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணிய கூடிய ஆணுக்கு நாசம் உண்டாவதாக ஆடை என்றால் வெறும் ஆடை மாத்திரம் அல்ல உதாரணமாக ஆபரணம் பெண்கள் தாராளம் ஆபரணம் அணியலாம் வசதி என்றால் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது இமிட்டேஷன் பிரச்சனை இல்ல ஆனால் பெண்களை மாதிரி ஆண்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் காதல ஒரு வளையத்தை போடுறாங்களை போட்டுக்கொண்டு வாடுறாங்க சில அப்பமாருக்கு தைரியம் இப்படி செய்யாத போடாத இது சரியில்ல என்று சொல்வதற்குரிய துணிச்சல் கூட இல்ல முடியாது ஆண்கள் கையில் ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும்தான் போடேனும் சிலர்கள் கையில வெள்ளி செயின போட்டு இருப்பாங்க அல்லது கழுத்துல செயின்களை போட்டு இருப்பாங்க சிலர்கள் காதல வளையங்களை போட்டு இருப்பாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆண்களுக்கு அதற்கு அனுமதி இல்லை பெண்கள் ஆண்களை மாதிரி இப்பொழுது நாங்க பார்க்கலாம் பொதுவாக பெண்களுடைய ஆடை கொஞ்சம் பெயியாக இருக்கணும் அவர்களுடைய உடல் உறுப்புகள் தெரியாத மாதிரி இருக்கணும் வேண்டி இருக்கமான ஆடைகளை உள் ஆடைகள் தாராளம் உடுக்கலாம் ஆனால் வெளி ஆடைகள் அவர்கள் சகோதரர்களே இதை விட ரொம்ப கவலையான விடயம் என் நடைபெற சிலவேல மனைவி அவர் முகத்தையும் மறைத்துக்கொண்டிருக்கிற கணவன் என்ன திருமையாரு அவர் முத்துக்கால் துறந்து பெண்களுக்கு அவுரத் மாதிரி ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது நாங்க எல்லோரும் விளங்கணும் அவுரத் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அவுரத் பெண்களுடைய அவுரத் அநேகமான அறிஞர்களுடைய கருத்து பெண்கள் வெளியில வரும் பொழுது அவர்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் முகம் கை எல்லாமே மறைய வேண்டும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் முகத்தையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாகங்களையும் மறைக்கணும் இதுல கருத்து வேறுபாடு இல்லை முகம் கையை தவிர மற்ற பகுதிகள் அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தை இல்லை ஆண்களுடைய அவுரத்தின்னா தொப்புள் முதல் முட்டு கால் வரைக்கும் மறைத்திருப்பது நல்லது முதல் முத்துக்கால் வரைக்கும் மறைப்பது கட்டாயம் எங்களுடைய சிலர்கள் ஆதாரம் காட்ட அரபு நாட்டுல செய்கிறாங்களே அரபு நாடு எங்களுக்கு முன் மாதிரி அவர்கள் எங்களுக்கு ஆதாரம் மோசம் நடந்து கொண்டு இருக்குது சில நாடுகள்ல இங்காவது பரவாயில்லை எங்களோட சில அதாவது ஐரோப்பா கண்டத்தில் உள்ள சில நாடுகள் பரவாயில்ல அதைவிட மோசமானவைகள் எங்களுக்கு எந்த நாட்டையும் பார்க்க வேண்டிய தேவை இல்லை எந்த நாட்டுடைய ஆட்சியாளர்களையும் எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல எங்களுக்கு அலஹமான அல்லாஹுடைய கலம் ஆகிய குரான் நதியவர்களுடைய ஹதீஸ் எ அறிஞர்களுடைய ஏகோபிட்டு முடிவு தேவைப்படக்கூடிய நேரத்தில் கையா சென்று சொல்லி எங்களுக்குள்ள சில மூல ஆதாரங்கள் இருக்கு அவைகளை வைத்துத்தான் நாம் வாழ வேண்டுமே தவிர ஒவ்வொரு நாட்கள் செய்யக்கூடியவைகளை பார்த்து விட்டு நாங்கள் அதை பண்ண நாங்கள் பார்க்கலாம் கையால உதாரணத்துக்கு நான் எதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால் அந்த நம்முடைய பலக்க வழக்கங்களில் கூட நபியவர்கள் செய்த மாதிரி செய்தோம் என்றால் எத்தனையோ வகையான கயிறுகளும் நலமுகளும் மறைந்திருக்கின்றது உதாரணமாக நாங்கள் டெய்லி சாப்பிடுகின்றோம் நாங்கள் எதால நம்முடைய கை விரல்களால தான் சாப்பிடுவோம் அப்ப நபியவர்கள் என்ன சொன்னார்கள் குல்பியமே வடது கையால சாப்பிடுங்க நீங்க சேர்ந்து சாப்பிடும் பொழுது உங்களோட பக்கத்தில் உள்ளதை சாப்பிடுங்க வேற ஹதீஸ்ல வருது அமர்ந்து சாப்பிடுங்கள் அதே மாதிரி ஹதீஸ்ல வருது அமர்ந்து நீங்கள் குடியுங்கள் இந்த ஹதீஸ்ல வருது நாங்க பார்க்கிறான் சேல இடங்கள் இப்பொழுது வைத்திருக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரே நடக்கக்கூடிய ரெண்டு தவறு என்னான்டா முதலாவது அங்க வைத்திருக்க கூடிய அத்தனை வகையான உணவு பண்டங்களையும் எடுத்து தன்னுடைய பிளேட் அடுக்கி அடுக்கி வைக்கிறது அத முழுமையா சாப்பிட்ட ஒன்றும் இல்ல ஆனா அதுல பாதிய சாப்பிடுற அதுல சாவாசிய சாப்பிடுற அதுல முக்கால் வாசிய கொண்டு போய் டஸ்ட்பின்ல கொட்டுவது இருக்கிறேன் அநியாயம் மிகப்பெரிய வீண் வரையம் ஆனா இதை யாரும் அங்க சதையில பார்த்து அநேகமானவர்கள் சண்டிக்கிறாங்க கூட இல்ல ஏன் இப்படி செய்யறீங்க என் கவனம் நடக்கும் போது கையாலேயோ வாயாலேயோ தடுக்க சொல்லி வந்திருக்கு ஆனா நினைக்கிறாங்க இப்ப அப்படி சொல்றது இல்ல ஏன் தன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து வைத்து பாதிய கொட்டுவது இன்னும் ஒன்று அங்கே அமருவதற்குரிய ஏற்பாடு இருந்தாலும் ஒரு சிலர்கள் நின்று கொண்டே சாப்பிடுறது அமர்ந்து தான் சாப்பிடுவோம் அமர் தான் குடிக்கணும்பி அவர்கள் நின்று கொண்டு குடித்தார்கள் என்று வருது அமர முடியாத ஒரு கட்டம் என்று வைங்களேன் கீழே சேரும் சகதியும் தண்ணீருமாக இருக்குது அமருவதற்குரிய ஏற்பாடை இல்ல அந்த மாதிரியான நிர்பந்தங்கள்ல நின்று கொண்டு என்ன செய்யலாம் அருந்தலாம் இங்கே அமருவதற்கு முழுமையான ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சிலர்கள் நின்று கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதை விட இன்னும் கவலை என்ன சொன்ன காலம் எல்லாம் கைபிரலால சாப்பிட்டவங்க இப்ப பைஸ்டா ஹோட்டலில் அவங்களோட ஒரு முறை இருக்குது அங்கே போக்கும் வச்சிருப்பாங்க இவர் அந்த போக்கையும் எடுத்து அதால சாப்பிடுறது நதி அவர்களுடைய ஹதீஸ் என்ன கையால சாப்பிட்டு அந்த விரல்களை சூப்பிக் கொள்ளுங்க அந்த சூப்பியதின் மூலமாக விரல்கள் ஒரு வகையான அமிலம் ஒரு வகையான சிரமம் இருக்கிறது அந்த சிரவம் உள்ளே சென்றால் அதன் மூலம் அந்த உணவு சீக்கிரணமாக அஜீரணமாகிறது அதனால தான் விரல்களை சூப்பச் சொன்னார்கள் சாப்படுந்தது என்று சொன்னார்கள் இந்த அளவுக்கு இருக்கிற ஹபீஸ் ஒருவர் ஒரு தட்டையில ஒரு பிளேட்ல சாப்பிட்டு அந்த பிளேட்டை வலித்து சாப்பிட்டால் அந்த தட்டை இவரை பார்த்து கூறுகின்றதாம் இருந்து நீ என்னை பாதுகாத்ததை போன்று அல்ல உன்னே நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக அபுதாவுதர் பதிவாக இருக்கிற ஹதீஷ் நாங்கள் அந்த அந்த இஸ்பூனால சாப்பிடுவதன் மூலமாக இந்த துவா கிடைக்குமா மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே நாங்கள் உதாரணத்திற்காக சில விடயங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பார்த்தோம் என்றால் என்னை அறியாமல் இஸ்லாமிய கலாச்சாரம் இஸ்லாமிய பாரம்பரியம் இஸ்லாமிய பண்பாடுகளுக்கு மாற்றமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய இளம் தலைமுறையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகையில் அலமதுல்ல சந்தோஷப்படணும் மற்ற நாடுகளை விட எங்கட நாட்டுல ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது வேறு நாட்டு நிலைமைகள் ரொம்ப மோசம் ஆனால் எவ்விட நாட்கள் ஓரளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது ஆனால் சமீப காலமாக இந்த இளைஞர்களும் இளம் யுவதிகளும் அவர்கள் மனம் போன போக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவலை எண்ணாந்தா அவர்களை தட்டி கேட்க அழகான முறையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாருக்கும் தைரியம் வருதில்லை மேலானுவான்களே சகோர்களே எங்கள மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் தான் சூரத்துமான் என்று ஒரு சூறா அநேகமான அறிஞர்களுடைய கருத்துப்படி ஹதரத்துமான் அனேஹி சலாத்து ஒரு இறை நீசர் ஒரு நல்ல மனிதர் அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த பல உபதேசங்களை பல அறிவுரைகளை அந்த சூராமான்ல ஞாபகப்படுத்துகின்றான் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அல்லாஹுவை மாத்திரம் நம்பத்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள் சூறாளுக்குமான்ல அதற்கு பின்னால பெற்றோர்களுடன் நடந்து கொள்ளனும் அதை பற்றியும் பேசுகின்றார்கள் பின்னால பண்பாடை பற்றி பேசுகிறார்கள் இவ்வாறு நம்முடைய பண்பாடுகள் நம்முடைய மக்களுடன் பழக கூடிய நேரத்திலே நம்முடைய நடவடிக்கைகளை அமையணும் அவர்கள் கூறுகின்றார்கள் நடக்கிற நேரத்தில் பெருமையின் மூலமாக மக்களை மட்டும் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க பெருமை பிடித்தவர்களாக நடக்காதீங்க எப்படி நடக்கணும் குரான் கூறுகன் தான் ரஹ்மான் அல்லதீனி ரஹ்மானுடைய நடக்கும் பொழுது அடக்கத்துடன் நடப்பாங்க பணிவுடன் நடப்பாங்க நடக்காதீங்க யாரையும் அல்லா நேசிப்பதில்லை அதற்கு பின்னால் கூட கூட செய்தி மசீட நடுநிலைமையை கையாளுங்க ரொம்ப வேகமாகவும் நடக்க ரொம்ப அமைதியாகவும் நடக்க வேண்டாம் ஒரு அழகான பார்வை இருக்கணும் நடுநிலை நடவுங்க பேசும்பொழுது சப்தத்தை தாழ்த்திக் கொள்ளுங்க சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் பொது வாகனங்கள்ல பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு சிலர் மொபைல் போனுக்கு அவருக்கு ஆங்கிலம் தெரியும் கேட்கும் முழு அந்த பெட்டியில பிரயாணம் எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஏற்படும் வயசாளிகள் இருப்பாங்க பெண்மணிகள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க எங்கட எவ்வளவு அழகான மார்க்கம் நீங்கள் சப்தாழ்த்திக் கொள்ளுங்கள் சும்மா சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க ஆனா மேற்கத்திய ஊடகங்கள்ல இந்த குரூப் டிஸ்கஷன் இருக்குது மூணு பேரு நாலு பேர் சேர்ந்து அரசியல் பொருளாதாரத்தை பத்தி பேசுற நேரத்துல அவர்கள் படித்தவர்களா எந்த சந்தேகம் வரும் அந்த அளவுக்கு அநாகரீகமாக கத்தி கதறிக்கிற தண்ணி கிளாஸ் இருந்தா அதை எடுத்து அடுத்த உண்ட முகத்துல ஊற்றி ஏதாவது ஒன் தூக்கி அடித்து இதா படித்தவர்களுக்குரிய பண்பாடு இதா அறிஞர்களுக்குரிய நாகரிகம் மேதான பெரிய எங்களோட குரான்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது இருக்களுடன் பழகும்போது பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்க பெரியவர்களை மதிக்கணும் மூத்தவர்களை மதிக்கணும் அவர்கள் திருத்தி தந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்னுடைய பேச்சில தவறு வந்து அந்த தவற ஏற்றுக் கொள்ளணும் தன்னுடைய கருத்துல பிடிவாதம் பிடிக்க இன்றைக்குள்ளார்களே சகோதரர்களே தன்னுடைய கருத்தர பிடிவாதமாக இருக்கிறது சின்னஞ்சிறு சின்ன சின்ன குடும்பங்கள்ல கூட வந்துருச்சு சின்ன வயதுல திருமணம் முடித்த ஒரு பெண் அதே மாதிரி பெண்ணுக்கு இருபது வயசு மாப்பிளைக்கு இருபத்தஞ்சு இப்ப அவங்களுக்கு மத்தியில பிணக்கு வருது மாப்பிள்ள அவர் அவருடைய கருத்தை உறுதியா இருக்கிறாரு நான் என்ன முடிவை மாற்ற மாட்டேன் அந்த பெண் அவள் சொன்ன படித்தவள் அதனால நானும் என்னுடைய முடிவை மாற்ற மாட்டேன் உம்மா பாப்பாவும் சொல்றது நீங்க ரெண்டு பேரும் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க அனுபவசாலைகள் வாப்பா தான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அடையாளம் அனுபவங்கள் இல்ல அதனால் அவர்களை முடிபடுக்க வைத்தா அந்த முடிவு எங்கேயோ கொண்டு போய்விடும் ஆனா இங்கே ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு படங்களையும் பார்த்துட்டு செலவாப்பவ செலவாப்பம் செலவார் சொல்றது உங்களோட வாழ்க்கை தனி நீங்க பார்த்து முடிவெடுங்க மூத்தவர்களூரா செயல் அல்ல அனுபவசாரிகள்கிட்ட ஆலோசனைகள் கேட்கறதில்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ் இன்னும் மூன்று விடயம் மனிதரை அழிவுல கொண்டு போய் சேர்த்து விடும் அந்த அழிவுல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது என்ன முதலாவது தனக்கு வார ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்று என்ன ஆசை வருதோ உணவுல உடையில விளையாட்டுல பழக்க விளக்கத்துல பிரயாணங்கள்ல என்னென்ன ஆசை வருதோ அதுல மார்க்க அனுமதித்து இருக்கிறதா இல்லையாண்டு பார்க்கறது இல்ல இது முதலாவது இஸ்லாமியர்களை அழிவிலே கொண்டு போய் சேர்த்து விடும் இரண்டாவது முதன் கஞ்சத்தனம் தனக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிற ஆனா நல்லபடியும் ஒருவருடைய படிப்பு ஒருவருடைய ஓதல் ஒரு பெண்ணுடைய ஒரு விதவைக்கு உதவி செய்கிறது ஒரு ஏலப்பட்டவர்களுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்யறது தான் என்ன எண்ணி கஞ்சத்தனம் பார்க்கிற அல்ல மற்றவர்களுக்கு செலவழிக்கும் பொழுது கஞ்சத்தனம் பார்ப்பது மூணாவது சொன்னார்கள் மனிதன் தன்னுடைய கருத்தை நல்ல நினைப்பது சரியானது என்று நினைப்பது சொன்னார்களே அதுவும் இந்த கெங்கல் டூடுவிட்டது உதாரணமாறு பத்து பேர் வேலை செய்கிறாங்க அல்லது பெரிய பெற்றி வைத்திருக்கிறார் ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அவர்களுடைய அட்வைஸ் சில நேரங்களில் அவர்களுடைய கருத்துகள் எடுக்கிற அல்ல நான் நான் தான் டிரக்டர் நான் தான் நான் எடுத்த முடிவு தான் முடிவு சிலவேல பஸ்டைய நிர்வாகிகள் கூட சொல்லுவாங்க ஏலாது யாரும் தன்னுடைய கருத்தலை பிடிவாதமாக இருக்க கூடாது அது அவரை அழித்துவிடும் என்று நம்பி அவர்கள் சொன்னார்கள் பெரியவர்கள் திருத்தி கொடுத்தாத திருத்ததல்ல மாற்றமாக பெரியவர்களை எதிர்த்து பேசுவது இன்றைக்கு அதுதான் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கார சின்ன ஒரு பையன் ஒரு சின்ன பொம்புல சிறுமியோட அவர் சில கேள்விகளை கேட்கிறாரு அவ கொஞ்சம் முரட்டுத்தனமா அல்லது வேற அதற்கு வார்த்தை இல்ல வேறொரு மாதிரியாக அறப்படிச்சு சொல்லலாம் அறப்படிச்ச விதத்தின் பதில் சொன்னா எல்லாம் சேர்ந்து கை தட்டுறது இது என்ன இது இஸ்லாமிய முறை அல்லவர்கள் பெரியவர்களுடன் எப்படி பேசணும் பெரியவர்கள் பெரியவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவர்களை மதிக்கணும் அவர்களை கண்ணியப்படுத்தோனும் அவர்கள் திருத்திக் கொடுத்தாத தன்னுடைய கருத்து பிழை என்றால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் ஹதரத் ரசூல் லாஹி சல்லாஹோ அடேஹி சல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சில கருத்துகளை வாபஸ் வாங்கிக்கிறாங்க ஹதரத் உமர் ரவி அல்லாஹோ அன்பு கூட சொன்ன பல கருத்துகளை வாபஸ் அடுத்திருக்கிறாங்க மேலான பெரியாக்களே அன்பிற்குரிய கனவான்கரே சகோர்களே ஆனா இப்ப உலகம் ஒரு மாதிரியா போய்கொண்டிருக்குது ஒரு காலத்துல வாப்பாவுக்கு முன்னால ஆசிரியருக்கு முன்னால மாணவர்கள் தலைய தூக்க கூட பயப்படுவாங்க வாப்பாவோட நேரா பேசுறது இல்ல உமாட்ட சொல்லி பேசுவார்கள் ஆனா இப்பொழுது எப்படி காலம் மாறிடுச்சின்னு சொன்னா வாப்பா அந்த இடத்துக்கு வந்தா கூட மகான் எலும்பர் அந்த இடத்துக்கு ஆசிரியர் வந்தா கூட மாணவர் சகோதரர்களே எல்லாத்துக்கும் சம உரிமை எல்லாத்துக்கும் பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்கும் எழுத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் சொல்லித்தான் இந்த இஸ்லாமியர்கள பலர் குட்டிச்சோரா வைக்கிறாங்க அவர்களை பத்தி காதி ஐயா என்ற கருந்திருந்தார்கள் நபி அவர்கள் சகாபாக்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்த கூட தன்னுடைய முட்டுக்கால மடக்கித்தான் இருப்பாங்க ஏன் ஒரு வகையான மரியாதை ஒரு வகையான ஒழுக்கம் மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மேற்கத்திய கலாச்சாரம் இந்த மரியாதை மரியாதை இந்த ஒழுக்கங்களை குடித்தோண்டி புதைத்து மனிதர்கள் பாடசாலைகள் படித்து கொடுக்கிற ஆசிரியர்கள் படிக்கிற மாணவ மாணவிகள் ஆசிரியைகள் எல்லாரும் சேர்ந்து மேலான பெரியார்களை சகோதர்களே எல்லாத்துக்கும் சம உரிமை என்ற அந்த கருத்து நிகழ்த்ததனால ஆசிரியரின் மீது அந்த மரியாதை அந்த கண்ணியம் இல்ல என்ற அவர்கள் இவர்கள் எல்லாம் ஒண்டா சேர்ந்து பாட்டு படிக்கிற டான்ஸ் ஆடுற மோசமான பேச்சுக்களை பேசுற ஆபாச படங்களை பார்க்கற மேலான பெரியார்களே சகோதரர்களே இது எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு அதனால விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்ல நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்கலாம் அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல எது இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றம் எது இஸ்லாமிய கலாச்சாரம் இதை நாங்க அடையாளப்படுத்தலாம் அறிஞர்கள்ட்ட கேட்கலாம் நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதனால தான் அல்லாஹுடைய உதவி இருக்குது சிலவேளை புறக்கணிப்பதின் மூலமாக எங்களுக்கு சோதனைகளும் வரலாம் கடைசி ஆயத்துகளில் அவருடைய அனுமதி கேட்காமல் நீங்க எழுந்தி போக முடியாது என்றெல்லாம் பேசிவிட்டு எழுதியுடைய கட்டளைக்கு உத்தர மாற்றாக நட அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கட்டும் உலகத்தில் வரும் அல்லது அவரை தொடும் என்று கடை சியாய குறிப்பிடுகின்றான் ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பண்பாட்டை சொல்லி தந்தாங்க அழகான குணங்களை சொல்லி தந்தாங்களை சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை காலம் இப்படித்தானே எதிர்காலத்துடைய சந்ததிகள் பாதுகாக்க அவர்களும் அந்த மேற்கத்தியருடைய கலாச்சாரத்தில் மூழ்கி அல்லாஹு உதவியிலிருந்து தூரமாக்கப்படுவாங்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான் சகோதர்களே அதனால வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு வருகின்றோமோ அதே மாதிரி இஸ்லாமிய கலாச்சாரம் ஒழுக்க ஒழுங்கிய பண்பாடுகளும் சொல்லித்தரப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நடைமுறை பாவனைகளை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்ல நம் அனைவர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அ பெண்களுட மன்னிப்பாயாக விசேஷமாக வாழக்கூடிய நம்முடைய உறவுகளுக்கு உதவி செய்வாயாக மீண்டும் அவர்கள் அமைதியான சூழலில் வாழணும் அவர்களுடைய சொந்த மண்ணில் தடை நிமிர்ந்து வாழும் அதற்கு சாத